அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் இல அரத்தான் வருவதே இன்பம் நல்ல காரியங்களால செயல்களால ஏற்படக்கூடிய இன்பம் சுகந்தான் உண்மையான நிலையான சுகம் மற்றெல்லாம் மற்றெல்லாம்னு சொன்ன இந்த நல்ல செயல்களுக்கு அந்நியமாக இருக்கக்கூடியது தான் நமக்கு பொருளாதாரம் நிறைய பொருள் அப்புறம் வந்து மனைவி குழந்தைகள் குடும்பம் அப்புறம் நம்ம பதவி புகழ் இதெல்லாம் இருக்கே புறத்தை அதிலிருந்து உண்டாகிற சுகமெல்லாம் மற்ற சுகமெல்லாம்னு அர்த்தம் மற்றதுனால் வரக்கூடிய சுகமெல்லாம் மற்றன்னு சொன்னால் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு நாள் இருக்கு இல்லையா இதில் வீட்டை விட்டுறணும் வீடுங்கிறது மெய்யறிவால் பெறக்கூடிய ஒரு பேரின்பம் உலக வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஓரளவுக்குன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா விடாம நல்ல காரியங்களை செஞ்சிட்ருக்கணும் மற்ற எல்லாம்னு சொன்னால் இந்த பணத்தால் வீட்டால் மனைவி மக்கள் உறவுகள் நண்பர்கள் பெரிய பதவி புகழ் இதனால உண்டாகிற சுகமெல்லாம் இந்த இன்பத்துக்கு அப்பாற்பட்டது ஏன்னா அதுல துன்பம் கலந்திருக்கு ஆகா அதிலிருந்து ஏற்படுற சுகமெல்லாம் புறத்த புறத்தனா இன்பத்துக்கு புறத்தனு அர்த்தம் சுகம் மாதிரி தெரியும் ஆனால் அதுல துன்பம் கலந்திருக்கும் அது மாத்திரம் இல்லை பெரியோர்கள் வந்து தர்மத்தை கடைபிடிக்கிறதான் புகழ்ந்து பேசுறாங்க பணத்தாலேயோ பதவியினாலேயோ பெரிய வசதிகள்லாம் இருக்கிறத வச்சு புகழ மாட்டாங்க புகழும் இல்லை பெரியோர்கள் அவற்றையெல்லாம் புகழது கிடையாது அதாவது பொருள் பால் பால்னா இங்கே மனைவின்னு அர்த்தம் மனைவி குழந்தைகள் கணவன் குழந்தைகள் அதெல்லாம் வந்து பெரியோர்களால் பாராட்டப்படுவதாகவும் இல்லை சுருக்கமாக சொல்லணும்னா என்ன நற்செயல்களால் ஏற்படும் இன்பந்தான் உண்மையான நிலையான இன்பமாகும் பொருள் பால் பதவி பால்னா இங்க மனைவின்னு போட்டுக்கணும் மனைவி கணவன் எப்படியோ குடும்பம்னு கூட போட்டுக்கலாம் பதவி ஆகிய அனைத்திலிருந்தும் ஏற்படுகின்ற இன்பங்கள் எல்லாம் இந்த இன்பத்துக்கு புறத்தது அது உண்மையான இன்பம் அல்ல முழுமையான இன்பம் அல்ல தற்காலிக இன்பம்தான் துன்பத்துக்கு காரணமானவைகள்தான் பெரியோர்களால் அவை பாராட்டப்படுவதாகவும் இல்லை அறத்தைத்தான் அவர்கள் பாராட்டுகிறார்கள் ஆக அறம்தான் இன்பத்தை கொடுக்கும் அந்த தேற்றைகாரம் போட்டிருக்கிறார் வருவதே இன்பம்னு போட்டிருக்கார் அதை கவனிக்கணும் அறத்தை கடைப்பிடிக்கலை என்ன அதாவது தவறு செய்தா பாவம் செஞ்சா துன்பம் வரும்னு ரெண்டாவது குரலில் சொன்னார் மற்ற குரல் பாக்கள் எல்லாம் உடன்பாட்டு முறையில் தான் சொல்லியிருக்கிறார் இதுக்கு பரிமேலுகிற என்ன சொல்றாருன்னா குடும்ப வாழ்க்கையில் பொருந்தி வர்றது இன்பம் அதாவது குடும்பத்தில் புண்ணியத்தை செய்து வருகிறது அப்படிங்கிறார் ஒரு ஆண் பெண்ணை மணந்து அது பெண்ணோ ஆணோ ஒருவர் திருமணம் செய்து கொண்டு அற வாழ்க்கை கிடைப்பிடிக்கணும் இல்லத்திலிருந்து மேற்கொள்றதுதானே அறம் அதனால இல்லறத்தோடு பொருந்தி வருவதே இன்பமாகும்னர் மற்றெல்லாம் புறத்த குடும்பத்துல இருந்து புண்ணிய காரியங்களை செய்யலன்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு பணத்துல சுகம் கிடைச்சா அது துன்பத்தின் இடத்த புகழும் அதை பெரியோர்கள் புகழவும் மாட்டார்கள் ஆகவே அறம்னு பொதுவாக எடுத்துடுவாங்க பெருமேலகர் அதை இல்லறத்தோட சேர்த்து சொல்றார் ஒரு மனிதன் நன்றாக கற்ற பிறகு குடும்பத்தில் இருந்து நல்ல காரியங்களை நிறைய செஞ்சாதான் சுகம் அவன் சரியா படிக்காம சரியா குடும்பம் நடத்தாம இருந்தான்னு சொன்னால் அது சுகம் கிடையாது அதை யாரும் பெரியவங்க பாராட்டவும் மாட்டான் அப்படி அர்த்தத்திலையும் சொல்லி புரிஞ்சுக்கணும் வெறும் அறம்னு எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லறங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்றாரு இங்கே நம்ம அடுத்த இனி இல்லறத்தை பற்றி படிக்கிற போது அதை விரிவாக சொல்லுகிறேன் பாவத்தின்தான் இந்த பிறனில் விளைவு அதெல்லாம் ஏற்படும் அந்த கணத்துல அது இன்பமாய் தோன்றினாலும் பின்னாடி துன்பமாக வரும் அதை புறத்தனு சொன்னார் இது பிறனில் விளையாமை அதிகாரத்தோட இணைச்சு பார்க்கணும் இது பரிமேலகர் சொல்றது பாவத்தினால பிறனில் விளைவு முதலாயன அக்குணத்துள் இன்பமாய் தோன்றினாலும் கூட பின்பு துன்பமாய் விளைதலால் புறத்த என்றார் அதாவது மரியாதையா ஒரு பெண்ண ஊரறிய திருமணம் செய்து கொண்டு அறத்தை கடைப்பிடிக்கிறதுல இருக்கிற இன்பம் நினைச்சபடியெல்லாம் மனம் போன பாக்கலையெல்லாம் இந்த காலத்தில் அப்படி எல்லாம் வாழ்கிறார்களே அதுல இல்லைங்கிறார் ஆகவே இந்த குரட்பால் மூலமா என்ன சொல்றார் பரிமல்கர் அறம் செய்பவர்கள் மட்டுமே இந்த உலகத்திலையும் சுகம் அடைவார்கள் புகழும் அடைவார்கள் அப்படின்னார் மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இறைவன் அருள் புரியும் அறத்தான் வருவதே இன்பம்